வணக்கம் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு கோவிலுக்காக நான் உங்கள் விஜய் நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று லண்டன் மேயராக பதவியேற்ற முதல் இந்திய பெண்மணி லதா பட்டேல் இரண்டு இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி மூன்று பீகார் காந்தி என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரண்டு பீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார் மூன்று அல்சைமர் என்ற நோய் உடலின் எந்த பகுதியை பாதிக்கும் நன்றி